பகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் செயல்நலம் என்ற தலைப்பின் கீழ் இடனரிதல் அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் ஆராய்ந்து அறிந்துள்ளோம் இடனரிதல் என்பது போர் சூழலில் பகைவரை வெற்றி கொள்ள அரசன் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதுகாப்பான இடத்தை பற்றிய உபதேசமாக இருந்தாலும் நடைமுறை வாழ்வில் அவரவருடைய நிலையிலும் இந்த கருத்துக்களை இணைத்து சிந்திக்க இவை இடம் தருகின்றன எந்த இடத்தில் இருந்தால் நம்முடைய திறமைகள் நன்கு வெளிப்படுமோ எந்த இடத்தில் இருந்தால் நம்மால் அறத்தை நன்கு கடைபிடிக்க முடியுமோ எந்த இடத்தில் இருந்தால் நம்மால் நமக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள வகையில் வாழ முடியுமோ அத்தகைய இடத்தை தேர்ந்தெடுத்து வாழ்வதே சிறந்தது எந்த ஒரு செயலை தொடங்கும்போதும் நம்முடைய வலிமை காலம் இடம் ஆகிய மூன்றும் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியவை ஆகும் இனி இந்த அதிகாரத்தின் சாரத்தை ஒவ்வொரு குரட்பாவையும் படித்து பொருளை சுருக்கமாக அறிந்து கொள்வோம் முதல் குரல் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது பகைவரை வெல்லுவதற்கு நன்கு சரியான ஓர் இடத்தை பார்த்து முடிவு செய்த பிறகு அல்லாமல் எந்த செயலையும் தொடங்க வேண்டாம் பகைவரை இகழவும் வேண்டாம் இரண்டாவது குரட்பா முரண் சேர்ந்த மொய்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் மாறுபாடு பொருந்திய வலிமை உடையவருக்கும் அல்லது வலிமை பொருந்திய தோள்களை உடையவருக்கும் பாதுகாப்பான இடத்துடன் இணைந்து செயல்படுகின்ற தன்மையானது ஆற்றலை பெருக்குவதுடன் பல நல்ல பயன்களையும் கொடுக்கும் மூன்றாவது குரட்பா ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செய்யின் சரியான இடத்தை தெரிந்து தம்மை பாதுகாத்து கொண்டு தம்மை பகைப்பவரிடம் செயல் புரிவாரானால் வலிமையற்றவரும் வலிமையுடையவராய் வெற்றி பெறுவர் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செய்யின் இது நான்காவது குரட்பா செயல் இடத்தை தெரிந்து முற்படுகின்றவர் பாதுகாப்பை அமைத்து கொண்டு செயல்பட்டால் அவரை வெல்ல எண்ணுபவர் அந்த எண்ணத்தை விட்டுவிடுவர் வெல்வதை கடினமாக கருதுவர் என்பது கருத்து இடனறிந்து வினை செய்வார் முன் பகைவர் எண்ணம் பலிக்காது என்பது இக்குரட்பாவில் உணர்த்தப்பட்டது ஒன்று முதல் நான்கு குரட்பாக்களில் பகைவருடைய அரண் கோட்டை அதற்கு வெளியே தங்கக்கூடியவர் அவர் தங்குவதற்கான இடம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது குரட்பா நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பெற முதலையானது ஆழமுடைய தண்ணீரில் மற்ற உயிரினங்களை வெற்றி கொள்ளும் அந்த நீரை விட்டு விலகுமானால் கரைக்கு வருமானால் அம்முதலையை மற்ற உயிரினங்கள் வெற்றி கொண்டு எல்லோரும் தன்னுடைய இடத்தில் வலிமையுடையவர்களாக இருப்பார்கள் என்பது கருத்து ஆறாவது குரட்பா கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து ஓடும் வல்லமை உள்ள சக்கரங்களை உடைய பெரிய தேர் கடலில் ஓட இயலாது கடலில் செல்லும் கப்பல்களும் நிலத்தில் ஓட இயலாது மிக தகுதியுடையவரும் கூட இடம் மாறினால் செயல்பட இயலாது என்பது கருத்து அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின் ஏழாவது குரட்பா தலைவன் பகைவன் தொழில் செய்யும் முறைகள் அனைத்தையும் குறைவுபடாமல் சிந்தித்து தகுந்த இடத்துடன் பொருத்தமாக செயல்பட்டால் தனது அஞ்சாமையை தவிர வேறொரு துணை அவனுக்கு தேவையில்லை ஐந்து முதல் ஏழு வரை மூன்று குரட்பாக்களிலும் வினை செய்வதற்கு ஏற்ற இடத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை உபதேசித்தார் எட்டாவது குரட்பா சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் பெரும்படையுடைய அரசன் சிறிய படையுடையவனை அழிக்க நினைத்து சிறிய படை உடையவனுடைய ஆற்றல் நன்கு செயல்படும் இடத்தில் சென்று போரிடுவானே ஆனால் அவனுடைய பெரும்படையுடைய ஊக்கம் அதன் பெருமை அழிந்துவிடும் சிறைநலனும் சீரும் இளறெனினும் மாந்தர் உரை நிலத்தோடு ஒட்டல் அரிது ஒன்பதாவது குரட்பா இது பாதுகாப்பும் ஆற்றல் மிகுதியும் இருந்தாலும் வாழும் இடத்தில் சென்று தாக்குதல் நடத்தி வெற்றி பெறுதல் என்பது அரிதாகும் இயலாததாகும் பத்தாவது குரட்பா காலாள் களரின் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு பாகர்களுக்கு அடங்காத வேலை போன்ற கூர்மையான கொம்புகளை உடைய யானை கால்கள் புதையும் சேற்று நிலத்தில் செல்லுமானால் நரிகள் கொன்றுவிடும் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் பகைவரை எதிர்த்து போரிடத் தகுதியில்லாத இடத்தை பற்றியும் அவ்வாறு தவறான இடத்தை தேர்ந்தெடுப்பதால் ஏற்படும் துன்பம் பற்றியும் உபதேசிக்கப்பட்டன இவ்வதிகாரத்தில் நாம் பார்த்த கருத்துகள் 1. இனிது முடிதற்கு ஏற்ற இடத்தை கண்ட பின்னரே தன் காரியத்தை ஒருவன் தொடங்க வேண்டும் 2. இட நலமானது பிற நலன்களையும் தரும் 3. வலிமை குன்றிய நிலையில் இருப்பவரும் இட நலனால் வெற்றியை அடையலாம் 4. இடநறிந்து செயல் புரிவார் எதிரியை வெல்வார் 5. தமக்கு வலிமை மிகுந்த இடத்தில் நின்று செயல்படுபவரே வெற்றி பெறுவார் ஆறு நிலத்தில் ஓடும் தேர் நீரில் ஓடாதது போல இடம் மாறினால் சிலரின் இயல்பு மாறுபடும் ஏழு இடனறிந்து செயல்புரிவோர்க்கு வேறு துணை வேண்டாம் எட்டு மிகுந்த படை வலிமை உடையவனும் இடமறியாது சென்றால் இழிவை அடைவான் ஒன்பது மெலியராயினும் இடவலிமை உடையாரை வலியரும் வெல்ல முடியாது பத்து களிரும் அதாவது யானையும் களரில் அதாவது சேற்றில் விழுந்தால் நரியால் அழியும் அதுபோல வலிமை உடையவராயினும் இடத்தில் அகப்பட்டால் அவர் மெலியாரால் வெல்லப்படுவார் அனைவருக்கும் மனவார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்